பாடம் நாற்பத்தி ஆறு அல்லாஹுக்காக நேசிப்பது அதில் ஆர்வப்படுவதன் விரும்புவோருக்கு தான் விரும்புவதை எடுத்துக் கூறுவது அல்லாஹ் கூறுகின்றான் முகமது நபி அலிஹி வசல்லின் தூதராக உள்ளார் அவருடன் இருப்பவர்கள் இறை மறுப்பாளர்களிடம் கண்டிப்பானவர்கள் தங்களுக்கிடையே இரக்கமுள்ளவர்களாவ செய்பவர்களாகவும் சஜிதா செய்பவர்களாகவும் காண்பீர் அல்லாஹ்விடமிருந்து அருளையும் திருப்தியையும் விரும்பி வேண்டுபவர்களாகவும் நீர் காண்பீர் அவர்களின் அடையாளம் அவர்களின் முகங்களில் சஜிதாவின் அடையாளம் இருக்கும் இதுவே தௌராத்தில் காணப்படுகின்ற அவர்களின் தன்மையாகும் மேலும் இஞ்சியில அவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள ஓமை வருமாறு அந்த உதாரணமானது ஒரு பயிர் போலாகும் அது தன் முலையை கிளப்பி அதை பலப்படுத்துகிறது அது பருத்து கனமாகி விவசாயிகளை மகிழ்வடைய செய்யும் விதத்தில் தன் அடித்தண்டின் மீது நிமிர்ந்து நிற்கிறது இவற்றின் மூலம் இறை மறுப்பாளர்களை கோபம் அடைய செய்கிறான் அவர்களில் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்து நற்செயல் செய்பவர்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான கூலியையும் அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான் அத்தியாயம் ஒன்பதாவது வசனம் மற்றொரு இடத்தில் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்களுக்கும் மேலும் இறை நம்பிக்கையையும் வீட்டையும் தேர்ந்தெடுத்துக் கொண்ட பங்கு உண்டு அவர்கள் அவர்களிடம் ஹிஜிரத் செய்து வந்தோரை விரும்புகிறார்கள் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் ஒன்பதாவது வசனம்